அவர்களிடம் இருந்தேன் அவர்களின் அவர்கள் இருந்தார்கள் அப்போது இவனு உம்மிங் அவர்கள் எங்களை நோக்கி வந்தார்கள் இவர் பார்வையற்றவர் ஹிஜா பற்றி எங்களுக்கு கட்டளையிடப்பட்ட பின் நடந்த சம்பவம் இது இவர் வருவதால் இருவரும் மறைந்து கொள்ளுங்கள் என்று நபி செல்லும் அவர்கள் கூறினார்கள் எங்களை பார்க்கவோ எங்களை அறிந்து கொள்ளவோ இயலாத குருடராக இல்லையா என்று கேட்டோம் நபி செல்லும் அணியங்கள் செல்லம் அவர்கள் அவரை நீங்கள் இருவரும் பார்க்காமல் நீங்கள் இருவரும் பார்வையற்றவர்களா என்று கேட்டார்கள் அபோதாவோ நான்கு ஒன்று ஒன்று இரண்டு திருமிதி இரண்டு எட்டு